வணக்கம் 29. ஒன்பது செப்டம்பர் 2020 இருபது நற்றினியின் பொது அறிவு குவியல் வழங்குபவர் அறிமுகம் சி சசிகுமார் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் இந்திய வானொலி வானிகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கோவிந்த் ஸ்வரூப் இரண்டாவது கேள்வி தேசிய புள்ளி விவர அமைப்பின் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டிற்கான கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைந்த கல்வியறிவு விகிதம் உள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம் மூன்றாவது கேள்விக்கான பதில் மாநிலங்களில் இ சஞ்சீவினி மற்றும் இ சஞ்சீவினி OPD ஆகிய தலங்களில் இருந்து தகவல்களை அணுகுவதில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு இனி இன்றைய கேள்விகள் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐம்பத்தி ஒராவது இந்திய சர்வதேச திரைப்பட திருவிழா எங்கு நடைபெற உள்ளது இரண்டாவது கேள்வி இ சஞ்சீவினி செயலி எந்த அமைச்சகத்தால் துவங்கப்பட்டது மூன்றாவது கேள்வி இந்தியா இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இதற்கான பதில்களை நாளைய புதறிவு குவியலில் கேட்கலாம் நன்றி வணக்கம்